வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு வே இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள நிரம்பி வழியும் அன்பு என்ற கட்டரையிலிருந்து சில பகுதிகள் தன் அறைக்குள் நுழைந்த பாம்பை கூட கொல்லாமல் வெளியே விட்டு காப்பாற்றியவர் காந்தியடிகள் புனித பிரான்சிஸ் அவர் மீது இருந்த அளவற்ற அன்பால் அவருக்கு இருந்த அளப்பரிய கருணையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய தோல் மீது புறாக்கல் கூட இறங்கும் என்று கூறுகிறார் அன்பின் அதிர்வுகளை அனைவராலும் உணர முடியும் நம்மிடம் அன்பு இருக்கிறதா என்பதை விலங்குகள் கூட உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவை அன்புக்கான ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பல தூரம் தாண்டியும் அதை உணர முடியும் நாம் இங்கிருந்து கொண்டே பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் நோயாளியின் ரணங்களை கூட குணப்படுத்த முடியும் உலகத்திலேயே மிகவும் வேகமாக செல்லக்கூடியது ஒளி விஞ்ஞான கூறுனால் ஒ காட்டிலும்கமாக செல்லக்கூடியது கருணை நினைத்த மாத்திரத்திலேயே கைகளை கொண்டு கண்ணீரை அகற்றும் சக்தி கருணைக்கு உண்டு கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தோழும் என்று வள்ளுவர் குறிப்பிடும் பொழுது கொள்ளான் என்றும் புலால் மறுத்தான் என்றும் இருமுறை கூறுவதற்கு காரணம் உண்டு புலாலுக்கு மாத்திரமே மனிதன் கொள்வதில்லை கொள்வது அவனுக்கு ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு நமக்கு எந்த தீங்கும் செய்யாத தட்டான்களை பிடித்து கையிற்றில் கட்டி விளையாடுவது அதனால்தான் பொன்வண்டுகளை பிடித்து தீப்பத்திற்குள் போட்டு மகிழ்வது அதனால்தான் புலிகளை வேட்டையாடி அவற்றின் உடல் மீது கால்களை வைத்து புகைப்படம் இழைத்துக் கொள்வது அதனால்தான் புலால் என்பது வேறு புலால் உண்ணாமல் இருப்பது என்பது வேறு இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் தெளிவாக புரிந்து வேண்டும் புலால் உண்ணாமல் இருப்பது பழக்கத்தால் வருவது சில நேரங்களில் உண்ணாமல் இருந்தாலும் ஒருவேளை சுவையாக இருக்குமோ என்கிற எண்ணம் ஏற்படும் அது மட்டுமல்ல தான் புலால் உண்ணாதது ஒரு பெரிய அணிகலன் போல் அவர்கள் கழுத்தில் எப்போதும் தொங்கிக் புலால் மறுப்பது என்பது வேறு அது உள்ளத்திலிருந்து வருவது கருணையினால் வருவது மறுக்கிறவன் எப்போதும் எலும்பு துண்டுகளுக்காக இயங்குவதில்லை மறுப்பது உதற்றில் நிகழ்வதல்ல மனத்தில் நிகழ்வது சாப்பிடுவது இல்லை என்பதை சொல்லும் கூட மனத்தில் அதை நினைத்துக் கொண்டிருப்பதற்கு அது ஒப்பாகும் என்பதால் அதை உச்சரிப்பது கூட இல்லை முல்லா நசரதியின் வீட்டிற்கு ஒரு சொந்தக்காரர் ஒரு வார்த்தை கொண்டு வந்தார் அதை முல்லாவின் மனைவி சமைத்து இருவருக்கும் பரிமாறினார் கொஞ்ச நாட்கள் கழித்து வரிசையாக பலர் அந்த வாத்து கொண்டு வந்த சொந்தக்காரரின் உறவினர் என்று சொல்லிக்கொண்டு வந்த வண்ணம் இருந்தனர் அவர்கள் அனைவருமே தங்களை ஒரே மாதிரி கவனிக்க வேண்டும் சாப்பாடு தர வேண்டும் என்று எதிர்பார்த்தனர் ஒரு நாள் அந்த வாத்து கொண்டு வந்த நண்பருடைய நண்பருடைய நண்பர் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வந்தார் முல்லாவிற்கு ஒரு கிண்ணம் நிறைய சுடுதண்ணீரை கொண்டு வந்து அவர் முன்வைத்தார் அவர் ஒருவாய் அதை அறிந்துவிட்டு இது என்ன இது என்றார் இது உங்கள் நண்பர் கொண்டு வந்த வாத்தினுடைய சூப்பிடைய சூப்பினுடைய சூப் என்று சொன்னார் அதற்கு பின் வருபவர்கள் எண்ணிக்கையும் நின்று போனது நன்றி வணக்கம்